الْحَمْدُ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ وَنَسْتَغْفِرُهُ وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أرسله اللَّهُ بِالْحَقِّ بشيرا وَنَذِيرًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا بسم الله الرحمن وَمَا أبرئ نَفْسِي إِنَّ النَّفْسَ لَأَمَّارَةٌ அர்சல إِلَّا مَا رَحِمَ رَبِّي ان ربي غفور رحيم وقال الملك اتوني به استخلصه لنفسي ففلما كلمه قال انك اليوم لدينا مكين امين قال اجعلني على خزائن الارض اني حفيظ عليم صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியவர்களை சொல்லுவார்கள் நபி யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக அழகான வரலாற்றை சொல்லி வந்த அல்லாஹாலா கடைசியாக அவர்கள் சிறையிலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்தபொழுது அல்லாஹாலா அந்த நாட்டு மன்னருடைய கனவில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துகின்றான் அதற்குரிய விளக்கத்தை யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் விளக்கத்தை கேட்ட அந்த அரசர் அவரை அழைத்து வாருங்கள் என்பதாக சொன்னபொழுது நான் அப்படி உடனடியாக வர முடியாது பற்றி தவறான கருத்துக்களை சொல்லி என்னை சிறையில் அடைத்த அந்த பெண்மணிகள் என்ன ஆனார்கள் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் என்ன என்ற உண்மை தெரியாமல் நான் வெளியே வரமாட்டேன் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள் அரசர் விசாரித்து அந்த அசீஸுடைய மனைவி ஜலீஹாவையும் மற்ற பெண்களையும் அழைத்து வந்து விசாரணை செய்தார் அப்பொழுது அந்த அசீசுடைய மனைவி சொன்னார் நான் தான் என்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அவரை நான் வற்புறுத்தினேன் இன்றைய தினம் உண்மை வெளிப்பட்டு விட்டது அவர் உண்மையாளர் நான் தான் தவறு செய்து விட்டேன் என்பதாக சொல்லி அந்த பெண்மணி ஒத்துக்கொண்டார் இந்த செய்தி நகரம் முழுவதும் சொல்லப்பட்டது யூசுஃப் அலே அவர்கள் குற்றவாளி என்பதாக சொல்லப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அது அவர்கள் நிரபராதி என்பதை இந்த விஷயத்தின் மூலமாக அல்லாஹுத்தாலா அங்கே தெரியப்படுத்தினான் வெளிப்படுத்தினான் இதை ஏன் நான் செய்தேன் என்றால் யூசுப் அலே அவர்கள் சொன்னார்கள் இப்படி அந்த பெண்களை அழைத்து வந்து உண்மையை வெளியாக்க வேண்டும் என்று நான் சொன்னது நான் அந்த அசீஸ் என்ற நிதி மந்திரியுடைய வீட்டிலே நான் அடிமையாக இருந்தேன் அவர் என்னுடைய எஜமானனாக இருந்தார் அவருடைய மனைவிக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்பதை அவர் விளங்கிக் வேண்டும் அந்த ஊர் மக்களும் விளங்கிக் வேண்டும் குறிப்பாக எந்த பெண்களை கூப்பிட்டனுப்பி விருந்தளித்து என்னை நிர்பந்தம் செய்தாரோ அந்த பெண் அந்த பெண்களும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை செய்தேன் என்று சொன்னார்கள் இவ்வாறு நான் ஏன் செய்தேன் என்றால் என்னுடைய எஜமான் மறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் இல்லாத நேரத்தில் நான் மோசடி செய்துவிட்டேன் என்று இருக்கக்கூடாது நான் மோசடி செய்யவில்லை என்பதை அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை செய்தேன் என்பதாக சொன்னார்கள் யார் அவ்வாறு மோசடி செய்கின்றார்களோ சதி செய்கின்றார்களோ அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹாலா வெற்றியாக்க மாட்டான் என்பதையும் யூசுஃப் அலை இஸ்லாமர்கள் சொல்லிவிட்டு இருந்தாலும் என்னுடைய மனம் இருக்கின்றதே அது தீமையை ஏவக்கூடியதாகவே இருக்கின்றது என்னுடைய மனத்தை நான் பரிசுத்தமானவன் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை என்பதையும் சொல்லுகின்றார்கள் ஒமா உ பர்ரி என்னை நான் பரிசுத்தவானாக ஆக்கிக்கொள்ள முடியாது ஏனென்றால் இன்னன் நப்சல அம்மாரத்தும் விஸ்வோ நிச்சயமாக நஃஸ் என்பது மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நஃஸ் என்பது தீமையை அதிகமாக ஏவக்கூடியதாக இருக்கும் இல்லாமா ரஹிம ரப்பி என்னுடைய ரப்பு யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர என்றும் யூசுப் அலேசலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது யூசுப் அலேசலாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் அதில் ஜிப் அலையாமவர்கள் வருகை தந்தார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் அவ யூசுப் அலையாமர்கள் சொன்ன செய்தியை ஜிப்ரீல் அலி அவர்கள் நினைவு கூறினார்கள் அதாவது என்னுடைய யஜமான் அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவருடைய மனைவியிடத்தில் நான் தவறாக நடந்து கொண்டேன் என்று அவர் விளங்கியிருக்கக்கூடாது விளங்கக்கூடாது நான் சுத்தமானவன் பரிசுத்தமானவன் நிரபராதியான் என்பதை அவர் தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த ஏற்பாட்டை செய்தேன் என்பதாக சொன்ன பொழுது ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் சொன்னார்கள் நீங்கள் யூசுஃபே நீர் அந்த ஜலீஹா தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு கூப்பிட்ட பொழுது உங்களுடைய மனதிலே ஒரு சின்ன எண்ணம் ஏற்படவில்லையா லம்ம பிஹி வலகத் ஹம் பிஹி வ ஹம்ம பிஹா என்று அல்லாஹலா சொன்னான் என்ற முந்தைய ஆயத்தில் விளக்கப்பட்டது அந்த பெண்மணி யூசுஃப் அலேசலாம் அவர்களை நாடினார் யூசுப் அலேசலாம் அவர்களுக்கும் கூட ஒரு சிறு எண்ணம் ஏற்பட்டது ஒரு சருகுதல் ஏற்பட்டது என்பதாக அல்லஹ் சொன்னார் அதை ஜிப்ரீல் அலி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் உமக்கும் அது மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டதல்லவா என்பதாக கேட்டபொழுதுதான் யூசுஃப் அலை இஸ்லாமர்கள் சொல்லுகின்றார்கள் ஒமா உ பர் ஒ நப்சி என்னுடைய நஃ்சை என்னை நான் பரிசுத்தமானவன் என்பதாக நானும் சொல்ல முடியாது ஏனென்றால் மனிதனுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நப்சு என்பது அது பெரும்பாலும் தீமையைத்தான் சொல்லி கொண்டிருக்கும் அல்லாஹு யாருக்கு அருள் புரிந்தானோ அவரை தவிர என்று அதை விளக்கம் செய்யும் பொழுது யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் பொதுவாக நஃப்ஸ் என்பதாக சொல்லி அந்த நஃ்சிலிருந்து யார் விளக்கம் பெறுவது யார் நீக்கப்படுகின்றார்கள் என்றால் அல்லாவுடைய அருள் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு அவர்கள் நீக்கப்படுகின்றார்கள் அந்த தீமையை செய்யாமல் என்பதாக குறிப்பிடுகின்றார் அந்த வாசகத்தினுடைய கருத்து பொதுவாகவே நஃஸ் என்பது தீமையைத்தான் சொல்லும் தீமையைத்தான் ஏவிக் கொண்டிருக்கும் நானும் அதற்கு உடன்பட்டவன்தான் ஆனால் அல்லாஹத்தாலா என் மீது அருள் கூர்ந்து விட்டான் அந்த அருளின் காரணமாக நான் தப்பித்து விட்டேன் என்று சொல்லுகின்றார்கள் இல்லா மா ரஹிம ரப்பி என்னுடைய ரப்பு அருள் புரிந்தானே தன்னுடைய நஃ்சை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார் எவர் அதை அழுக்காக்கி விட்டாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று அல்லாஹத்தால் சொல்லுகின்றான் இதே போன்று பல இடங்களில் நஃஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பல கருத்துக்களை அல்லாஹத்தால் சொல்லுகின்றான் இந்த இடத்துல பொதுவாக நஃ என்பது மனிதனுக்குள்ளே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நஃ என்பது பெரும்பாலும் மனிதனுக்கு தீமையைத்தான் சொல்லி கொண்டிருக்கும் மனிதனுடைய உடலுக்குள்ளே நான்கு விதமான உயர்தரமான பொருள்களை அல்லாஹத்தலாக அமைத்து வைத்திருக்கின்றான் இமாம் உசாலி ரஹமித்துள்ளா அலி அவர்கள் தங்களுடைய சொல்லும் பொழுது நான்கு விதமான அற்புதமான பொருள்கள் மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கின்றன இரண்டு பொருள்கள் மனிதனுக்கு நன்மையையே சொல்லும் ஒரு பொருள் நன்மையையும் சொல்லும் தீமையையும் நினைக்கும் இன்னொரு பொருள் அது தீமையைத்தான் சொல்லும் நன்மையை சொல்லார் மனிதனுக்கு நன்மையை சொல்லக்கூடிய இரண்டு பொருள் மனிதனுடைய ரூஹ் என்பதும் மனிதனுடைய அக்கல் என்பதும் அறிவும் என்பதும் அறிவும் ரூஹம் மனிதனுக்கு நன்மையான விஷயங்களைத்தான் சொல்லும் ஆனால் பல நேரங்களில அறிவை மிகைத்து தீமையை சொல்லக்கூடிய நப்சு அறிவை மிகைத்து விடுவதன் காரணமாக அந்த அறிவும் நப்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் நப்ஸு என்பது பெரும்பாலும் தீமையைத்தான் சொல்லி கொண்டிருக்கும் அதை பக்குவப்படுத்த வேண்டும் வழிபடுத்த வேண்டும் நலப்படுத்த வேண்டும் என்பதாகவும் அல்லாஹால குறிப்பிடுகின்றான் ஏனென்றால் வேறு பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னொரு இடத்திலே சொல்லும்போது அந்த நப்ஸு இருக்கின்றதை அதற்கு முதல்ல சொன்ன ஆயத்தில் அந்த வஷம்சி உல்ஹாஹா என்று அந்த அத்தியாயத்தில் கது அஃலஹமன் ஜக்காக கது ஹாபமன் தஸ்ஸாக யார் அந்த நப்சை சுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் எவர் அழுக்காக்கி கொண்டாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று அல்லாஹாலா சொன்னான் ஆனால் அந்த நப்சுக்கு அல்லாஹாலா அமைத்திருக்கக்கூடிய தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அல்லமஹா ஃபுஜூரஹா வக்குவாஹா அந்த நப்சுக்கு அல்லாஹத்தாலா அதனுடைய தக்குவா பக்தியையும் அல்லாஹத்தாலா போடுகின்றான் பாவத்தையும் போடுகின்றான் அல்லாஹின் மீது கொள்ளக்கூடிய பக்தியையும் அதற்கு உண்டாக்குகின்றான் பாவத்தையும் அல்லாஹத்தலா ஏற்படுத்துகின்றான் இப்பொழுது மனிதன் தன்னுடைய அறிவின் மூலமாக தன்னுடைய கல்வின் மூலமாக சிந்தித்து பார்த்து தக்வாவை எடுத்து கொள்ள வேண்டும் பாவத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் தீமையையே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த நப்சை விட்டும் தப்பித்து மனிதன் நன்மையை செய்யக்கூடிய உணர்வுடைய நப்சாக தன்னுடைய நப்சை ஆக்கி கொள்ளுகின்றான் அந்த நப்சுக்கு பெயர் முல் ஹிமா என்பதாக சொல்லப்படும் அல்ஹமஹா என்ற வார்த்தையிலிருந்து அந்த நப்ஸு முல்ஹிமா என்ற பெயரை பெறுகின்றது என்ற கருத்தை அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் இங்கே யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தில் பெரும்பாலும் தீமையைத்தான் அந்த நப்ஸு சொல்லும் ஆனால் அல்லாஹாலா யாருக்கு அருள் புரிகின்றானோ அவர்கள் அந்த நப்சை பக்குவப்படுத்தி நல்லதை சொல்லக்கூடிய தன்மை உடையதாக நப்சை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதாக குறிப்பிடுகின்றார் எவர் ஒருவர் தன்னுடைய நப்சை இந்த மாதிரி பக்குவப்படுத்தி நன்மையை செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ளுகின்றாரோ அவர்தான் வெற்றியாளர் இன்னொரு இடத்தில் அல்லா தலா சொல்லும்பொழுது எவர் ஒருவர் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்து அநியாயமான காரியங்களை செய்து கொள்ளுகின்றாரோ அவர்கள் அவர்கள் தங்குமிடம் நரகம்தான் என்பதாக சொல்லுகின்றார் எனவே அநியாயமான காரியங்களை விடுத்து அதாவது நப்சு சொல்லக்கூடிய அநியாயமான காரியங்களை விடுத்து நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அந்த மனிதன் வெற்றியின் பாதையிலே கொஞ்சம் முன்னோக்கி சென்று விட்டான் என்பதாக பொருளாகும் பொதுவாக நஃ்சு என்பது மனிதனுக்கு ஒரே நப்ஸு தான் நஃசு என்பது ஒன்று தான் ஆனால் அந்த ஒன்று ஏழு வகையான நிலைகளை அடைகின்றது என்பதாக ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த ஏழு வகையான நிலைகளையும் முல்லாஹத்துலா குரானின் மூலமாக பல ஆயத்துகளிலே சுட்டிக்காட்டுகின்றான் அம்மாரா கெட்டதைத்தான் அதிகமாக சொல்லக்கூடிய மனம் என்ற நிலையிலிருந்து நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் பொழுது அது முல்ஹிமா என்ற பெயரை பெறுகின்றது லவ்வாமா என்ற பெயரை பெறுகின்றது முல்ஹிமா என்பது மூன்றாவது இரண்டாவது நிலையில் அது லவ்வாமா என்ற நிலையை பெறுகின்றது அல்லாஹாலா அதையும் குரானில் சொல்லுகின்றான் நவ்வாமா என்ற வார்த்தையை சொல்லுகின்றான் பழித்து கூறக்கூடியது என்பதாக பொருளாக ஒரு தீமையை ஒரு அந்த மனிதன் செய்துவிட்டான் தீமை செய்து விட்டோம் நீ தீமையை செய்து விட்டாய் குற்றத்திற்குரியவனாக ஆகிவிட்டாய் அல்லாஹுடைய தண்டனைக்குரியவனாக நீ மாறப்போகின்றாய் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டால் இப்பொழுது அந்த நப்சு இந்த மனிதனை பழித்து கூறுகின்றது என்பதாக பொருளாகும் அல்லது இந்த மனிதன் அந்த நஃசை பழித்து கூறுகின்றான் நீ செய்தது தவறு என்பதாக இப்பொழுது லவ்வாமா பழித்து கூறக்கூடிய நப்ஸ் என்ற அந்தஸ்தை அடைந்து விடுகின்றான் பிறகு கொஞ்சம் மேலே அல்லாஹாலாவுடைய பக்தி உடையவனாக மாறிவிட்டால் மூன்றாவது நிலை அடைகின்றான் முல்ஹிமா என்ற பெயரை பெறுகின்றது அந்த நப்ஸ் அதாவது நன்மையை அதிகமாக சொல்லும் தீமையை சில நேரங்களிலே செய்யும் தீமை செய்யக்கூடிய நேரத்திலே அதாவது நப்சு செய்யும் என்று அந்த மனிதன் செய்வான் செய்கின்ற நேரத்திலே தவறு செய்து விட்டோம் என்பதாக உணர்ந்து சௌபா செய்து இஸ்திஃபார் செய்து நல்ல காரியங்களை அதிகமாக செய்யக்கூடிய தன்மையை வளர்த்து கொண்டால் இப்பொழுது அந்த நப்ஸ் இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டு விட்டது என்பதாக பொருளாகும் மூன்றாவது நிலையை அடைந்து விட்டது முல்ஹிமா என்ற நிலையை அடைந்து விட்டது அந்த நிலையை அடைந்தால் மனிதன் மே நோக்கி மே வழி ஏற்பட்டு விட்டது என்பதாக பொருளாகும் அல்லாஹாலாவுடைய அருளை பெறுவதற்குரிய வழியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்பதாக பொருளாகும் இந்த நிலையும் கடந்து மேலே நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் அந்த மனித அந்த நப்சாகிறது முத்தும இந்நா அமைதி பெற்ற நப்சு என்ற பெயரை பெறுகின்றோம் இதனாலாவது படித்தரும் ஆனால் ஒரு மனிதன் நப்ச அம்மாராவிலிருந்து விடுபட்டு நப்சல் அவ்வாமாவுக்கு வருவதே மிகப்பெரிய கஷ்டம் அதுவும் இந்த காலத்தில் இந்த உலகத்தில இன்றைய காலகட்டத்திலே சூழ்நிலைகளில மனிதனுடைய சிந்தனைகளையெல்லாம் பாவத்தின் பக்கமே திருப்பி கொண்டிருக்கக்கூடிய பலவே பல்வேறு விதமான சாதனங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே தன்னுடைய நப்சு அம்மாரா என்ற நப்சை விட்டு மாறி லவ்வாமா என்று வருவதற்கு லவ்வாமா என்பதற்கு வருவதற்கு மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படும் அதற்கு பிறகு அவன் மேலோங்கி சென்று முல்ஹிமா என்பதை அடைய வேண்டும் அதற்கு பிறகு முத்தும இன்னா என்பதை அடைய வேண்டும் அல்லாஹல்ல குரானிலே சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த முத்தும என்ற அமைதி பெற்ற நப்சு ஏற்பட்டு பெரும்பாலும் நன்மைகளையே அந்த மனிதன் செய்து கொண்டிருப்பான் ஏதாவது சில நேரங்களிலே தீமை செய்ய நேர்ந்தால் சின்ன சின்ன பாவங்களை செய்ய நேர்ந்தால் உடனடியாக தவபா செய்து இஸ்திஃபார் செய்து அந்த பாவத்தை அழித்துக் கொள்ளுவான் இப்பொழுது அந்த நப்சு பரிசுத்தமானதாகவே இருந்து கொண்டிருக்கும் அதே நிலையிலே மவுத்து வந்து விட்டால் அந்த மனிதனை பார்த்துத்தான் அந்த நப்சை பார்த்தான் அல்லாஹால சொல்லுகின்றான் மலக்குகளின் மூலமாக யா யுகல் முத்தும இந்நா இருக்கு ராவுத்தம் மருந்து யார் என்று முத்துமக்கு அல்லாத்தாலா வழங்குகின்றார் அமைதி பெற்ற நப்சேத்தி உன்னுடைய திரும்பி வருவாயாக திருப்தி கொண்டவனாகவும் திருப்தி கொள்ளப்பட்டவனாகவும் நீ வருவாயாக என்று அல்லாஹத்தாலி என்னுடைய நல்லடியார்கள் நீ சேர்ந்து கொள்வாயாக என்னுடைய சொர்க்கத்திலே நீ நுழைவாயாக என்று அந்த நப்ஸை பார்த்து அல்லாஹாலா சொல்லுவதாக மலக்குகளின் மூலமாக சொல்லுவதாக குறிப்பிடுகின்றான் அல்லாஹாலா ஒரு மனிதன் தன்னுடைய நப்சை பக்குவப்படுத்துவது என்பது மிகச்சிரமமான காரியம் ஏன்னா அரசு சல்லா அலே வல்லாமர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஜிஹாதுக்கு போய் போர்க்களத்திற்கு போய் எதிரி இடத்திலே போரிடுவதை விட தன்னுடைய மனத்திடத்திலே நப்சிடத்திலே போரிடுவது ரொம்ப கடுமையான ஒரு விஷயமாகும் அதனால் சொன்னார்கள் ஒரு போருக்கு போய்விட்டு திரும்பி மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனாவுடைய எல்லை அருகே வந்த நேரத்தில் சுல்லி சவாலிஸ்வன் சொன்னார்கள் ரஜா நாம் அல் ஜிஹாதில் அஸ்வதி அல் அல் ஜிஹாதில் அக்பர் நாம் சிறிய போரிலிருந்து பெரிய போருக்கு திரும்பி வந்துள்ளோம் என்பதாக சொன்னார்கள் சாபாக்கள் கேட்டார்கள் யாரும் சூழல்ல நாம் இதுவரைக்கும் செய்தது சிறிய போரா ஆம் எதிரிகளோடு நீங்கள் மோதியது போரிட்டது சிறிய போர் பெரிய போர் என்று சொன்னால் அது மனத்துடன் நப்சுடன் போராடுவது என்பதாக சொன்னார்கள் பொதுவாக மனிதனை வழிகெடுக்கக்கூடிய பொருள்களிலே மனிதனுடைய நப்சு முதலிடம் வகிக்கின்றது அல்லதி பைன ஜம்பை உன்னுடைய எதிரிகளிலே உனக்கு மிகப்பெரிய எதிரி உன்னுடைய இரண்டு விழாப்புறத்திற்கும் மத்தியிலே உள்ளது அதுதான் நப்சு என்பது என்பதாக சொல்லுகின்றார்கள் இன்னி புலி மூலமாக நான் எரியக்கூடிய சோதிக்கப்பட்டேன் அந்த எதிரிகள் யார் தெரியுமா நாலு பேர் முதலாவது து இந்த உலகம் மூன்றாவது என்னுடைய நஃ நாலாவது மக்கள் யார் அந்த என்னுடைய ரப்பே இந்த நாலு எதிரிகளை மட்டும் தப்பிப்பதற்கு உன்னுடைய உதவியின் மூலமாகத்தான் முடியும் நீ அதற்கு சக்தி பெற்றவன் நான் என்னுடைய விருப்பப்படி என்னுடைய முயற்சியின்படி அதை செய்ய முடியாது தப்பிக்க முடியாது என்பதாக இமாம் ஷாஃபி அஹமித்துள்ளாயி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இங்கே பொதுவாக ஹதீஸுகளில் மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன ஆனால் இங்கே நாலாவதையும் சேர்த்து அதாவது மக்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் பொதுவாக இபிலீஸ் எதிரி அது குரான் மூலமாக இந்த துனியாவுக்கும் துனியாவும் மனது எதிரி துனியாவுடைய ஆசாபாசங்கள் அலங்காரங்கள் துனியாவுடைய விஷயங்கள் அவை அனைத்தும் மனிதனுக்கு எதிரி அதே மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடியது மனிதனுடைய நஃஸ் இபிலீஸை கூட ஒரு வகையில சமாளித்து விடலாம் ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய சமாளிப்பது அதை நேர்மழைப்படுத்துவது என்பது ரொம்ப சிரமமான காரி அதனால்தான் ரசூல்லா முந்தைய எதிரிகள் என்பதாக சொன்னார் இன்னொரு ஒரு வாசகத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் உன்னுடைய நப்சை நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள் அதனுடைய தீமைகளை நீ அச்சமற்று இருக்க வேண்டாம் தீமைகள் நப்சு தீமைகளை பற்றி நீ அச்சமற்றும் பயமட்டாமல் இருக்க வேண்டாம் எழுபது சைத்தான்களை விட ரொம்ப கொடியது என்பதாக சொன்னார் ஒரு சைத்தான் இருந்தாலே வெளியெடுக்க போதும் எழுபது சைத்தான் சேர்ந்தான் அதை விட மிக கொடியது ஒரு மனிதனுடைய நப்சு என்பதாக சொன்னார் ஆக நப்சை பக்குவப்படுத்த வேண்டும் அதை பயிற்சி செய்ய வேண்டும் நம்முடைய நப்ஸ் நல்லவற்றையே சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அதனுடைய கருத்தாகும் நிறைய சொல்லிக் காட்டுகின்றார்கள் பல ஹதீசுகளுடைய அறிவிப்பின்படி ஒரு மனிதன் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் நல்ல வழியிலே கொண்டு செலுத்துவதாக இருந்தால் மூன்று விஷயங்கள் கட்டாயம் தேவை அந்த மனிதனுக்கு ஒன்று கில்லத்து தாம் குறைவான உணவு இரண்டாவது கில்லத்துள் மனம் குறைவான தூக்கம் மூன்றாவது கில்லத்துல் கலாம் குறைவாக பேசுவது இந்த மூன்றும் மிக ம அத்தியாவசியமானது அவசியமானது ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் குறைவாக சாப்பிடுவதின் காரணமாக ஷஹவாத் என்று சொல்லப்படக்கூடிய மனோ இச்சை அந்த மனிதனுக்கு தடுக்கப்படுகின்றது மனிதனை கடுக்கக்கூடிய இச்சைகள் என்பவை மனிதனுக்கு மூன்று வகையாக அமையப்பட்டிருக்கின்றன ஒன்று ஷஹவாத் ஷஹவாத் நப்சானியா என்பதாக சொல் நப்சை சேர்ந்த ஆசைகள் இன்னொன்று ஷஹபாத்தே சபவியா என்பதாக சொல்லப்படும் மிருகத்தை சேர்ந்த ஆசைகள் என்பதாக மூன்றாவது மனிதனுடைய சைத்தானை சேர்ந்த ஆசைகள் என்பதாக சொல்லப்படும் இந்த மூன்றும் மனிதனுடைய தீமைகளிலே மூன்று விதமாக அல்லாஹாலா அமைத்து வைத்திருக்கின்றான் அந்த தீமைகளை செய்யக்கூடிய நேரத்தில் அதற்கு கட்டுப்பட்டதாக மனிதன் ஆகிவிடுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இப்பொழுது யூசுப் அலே அவர்கள் அந்த எனக்குள்ளும்பது அல்லாஹாலுடைய அருளின் காரணமாக ரஹமத்தின் காரணமாக கிருபையின் காரணமாக நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொன்னது மனிதனுக்கு நப்சு இருக்கின்றது நப்சை பாதுகாக்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் அதை ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹால பாதுகாப்பான் என்பதை அந்த வாசகத்தின் மூலமாக யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் தெரியப்படுத்துகின்றனர் மூலமாக உன்னுடைய நப்சிடத்திலே நீ போரிடுவாயாக என்பதால் பயிற்சி வேண்டும் எப்படி பயிற்சி செய்வது ரசூல்லாய் சல்ல அலி வல்லம் அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார்களோ அதை செய்கின்ற நேரத்திலே மனம் தடுக்கும் மனம் அதை வெறுக்கும் மனம் அதிலே ஈடுபாடு கொள்ளாது ஆனால் முயற்சித்து மனிதன் அதை செய்து முடித்து விட்டால் வெற்றி கொண்டு விட்டான் அல்லாஹுடைய வழியிலே சேர்ந்து விட்டான் என்பதாக பொருளாகும் ஒரு மனிதன் தொடர் நேரம் வந்தது தொழுகை சற்று நேரம் கழித்து தொழுது கொள்ளலாம் இன்னும் நேரம் இருக்கின்றது என்பதாக நினைத்து அதை தாமதப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கே ஷைத்தான் முதலாவதாக வருகின்றான் இரண்டாவது நப்சு அந்த மனிதனுக்கு சொல்லுகின்றது இன்னும் நேரம் இருக்கின்றது தொழுது கொள்ளலாம் என்பதாக இதை முறியடித்து ஒரு மனிதன் அந்த நேரத்தில் உடனடியாக தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் பல வேலைகள் இருக்கும் பல அலுவல்கள் இருக்கலாம் அத்தனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் இந்த மனிதன் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி கொண்டான் என்பதாக பொருளாம் இதுபோன்ற ஏராளமான விஷயங்கள் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பல தடைகள் மனிதனுக்கு ஏற்படும் அந்த தடைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தடைகளை எல்லாம் நீக்கிவிட்டு கட்டளைகள் எது இருக்கின்றவோ அதையா ஒழுங்காக முறையாக செய்கின்ற நேரத்தில் அல்லாஹலா நப்சிடத்திலிருந்து பாதுகாப்பு சைத்தானத்திலிருந்து பாதுகாப்பை அல்லாஹலா தந்து விடுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார் நப்ஸ் என்பதிலே ஏழு வகை சொன்னோம் ஏழு வகையிலே நாலு வகை சொல்லப்பட்டது எப்பொழுது நப்ச அம்மாரா நப்ச லவ்வாமா நப்ச முல்ஹீமா நப்ச முத்தும இன்னா இதையும் தாண்டி மேலே செல்லும் பொழுது ராலியா திருப்தி கொண்ட நப்ஸ் என்ற பெயரை பெறுகின்றது அல்லாஹால்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக அந்த நப்சு மாறிவிடுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்ற பொழுது இன்னும் அதிகமான அமல்களின் மூலமாக பயிற்சியின் மூலமாக தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய நேரத்தில் அந்த நப்சு மறு என்ற பெயரை பெறுகின்றது திருப்தி கொள்ளப்பட்டது முதல்ல திருப்தி கொள்ள அல்லாஹூ அல்லாஹுவை பற்றி திருப்தி கொள்ளும் பிறகு அல்லாஹ் இந்த மனிதன் மீது திருப்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை திருப்தி கொள்ளப்பட்ட மனிதனாக திருப்தி கொள்ளப்பட்டாக அது மாறி விடுகின்றது மேலாக போகக்கூடிய நேரத்தில் நாலாவது சொன்ன முத்துமை என்ன என்று இந்த அளவுக்கு வருவதே மிகப்பெரிய காரியம் ஒரு மனிதன் அந்த அளவுக்கு வந்தா வெற்றி பெற்று விடலாம் என்ற அந்த படித்தரங்களுக்கு செல்லுவதற்கு மிகப்பெரிய பயிற்சி தேவையாது சாதாரணமாக நம்மளால் முடியாது நம்மை போன்றவர்களால் முடியாது அதுவும் இந்த காலச்சூழ்நிலையில அறவே முடியாது காலச்சூழ்நிலை மனிதனை தவறான வகையில் இழுத்து சொல்லக்கூடிய செல்லக்கூடிய பல சாதனங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் முறியடித்து மேலே செல்லுவது என்பது மிகச் சிரமமான காரியம் அதனால எந்த அளவுக்கு தீமைகளை நாம் தவிர்ந்து கொண்டு நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படுகின்றதோ அந்த அளவுக்கு நாம் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆயத்தின் மூலமாக ஒரு நண்பனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் நீங்கள் அந்த நண்பனுக்கு நண்பனை அந்த நண்பனை கண்ணியப்படுத்தினால் அவனுக்கு நீங்கள் நல்ல உணவு கொடுத்தால் அவனுக்கு நீங்கள் நல்ல ஆடைகளை அணிவித்தால் அவன் உங்களை தீமையின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடுவார் ஒரு நண்பன் இருக்கின்றான் அவனை நீங்கள் கண்ணியப்படுத்தினால் நல்ல உணவு கொடுத்தால் நல்ல உடைகளை அவனுக்கு கொடுத்தால் அதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி உங்களை தீமையின் பக்கம் சேர்த்து விடுவார் நீ செய்யறதெல்லாம் சரியில்லை அப்படின்றவான் வயின் அகன் துமோகு அரைத் நீங்கள் அவனை கேவலப்படுத்தினால் அந்த நண்பனை கேவலப்படுத்தினால் அவனை நிர்வாணமாக ஆக்கினால் அவனை பசியாக பட்டினியாக போட்டால் அஃலாபிக்கும் இது நன்மையின் பக்கம் உங்களை கொண்டு போய் சேர்த்து விடுவான் அந்த மனிதனை பற்றி அந்த நண்பனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டேன் நமக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா என்ன நினைக்கிறேன் ரசூல்லா சஹாபா கிருஷ்ணன் காலு யாரை சொல்லலாம் ஹாதா ஷர் சாஹிபின் ஃபில்லார் இந்த உலகத்திலேயே ரொம்ப கெட்ட சாஹிப் ரொம்ப ரொம்ப கெட்ட மனுஷாவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னார்கள் என்னுடைய உயிர் யார் வசத்திலே இருக்கின்றதோ அந்த ஒருவனின் மீது ஆணையாக அந்த நண்பன்தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நப்சு என்பதாக சொன்னார் இந்த நப்சை நீங்கள் கண்ணியப்படுத்தினால் நப்சை கண்ணியப்படுத்துறதுன்னா என்ன அது என்ன சொல்லுதோ அதன்படி கேட்கறது அதற்கு நீங்கள் சாப்பாடு நல்ல விதமாக சாப்பாடு கொடுத்தால் அப்படின்னு சொன்னால் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அதை ஹராம் ஹலால்லாம் பார்க்குறதில்ல எது வேணுமோ எது நினைக்கிறீங்களோ எது மனம் நினைக்கின்றதோ அதே மனம் போனபடி போகிறது அப்படின்னு மனம் போனபடி சாப்பிட்றது இது சாப்பிடலாமா கூடாதா அப்படின்லாம் இருக்க எதை வேணாலும் சாப்பிட்றோம் அதே மாதிரி கசவுத்து மோகு இந்த உடையை உடுத்தலாமா வேண்டாமா அதெல்லாம் பார்க்கறது உடுத்தலாம் எல்லா உடைகளையும் உடுத்துறது ஹராமா ஹலாலா இப்படி உடுத்துவது ஹலாலா ஹராமா அதெல்லாம் பார்க்கறதில்ல எல்லா உடைகளையும் வகை வகையான உடைகளை ரகம் ரகமான உடைகளை எல்லாம் உடுக்கு இப்படி இருந்தால் அந்த நஃபது இந்த மனிதனை தீமையின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும் அது எப்படி என்ன சொல்லுகின்றதோ அதன்படி கேட்டால் தீமையின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும் சரி நஃப்ஸ் என்ன சொல்லுகின்றதோ அதற்கு எதிராக நடந்தால் நல்ல சாப்பாடு கேட்கறது கொடுக்கறதில்லை நல்ல உடை கேட்கறது அது கொடுக்கறதில்லை சாபாக்கள் அப்படி இருந்தாங்க ரசூல்லா இஸ்லாசன் அப்படி இருந்தாங்க ஞானவான்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் நம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் ஒரு பெரிய ஞானி ஒருவர் அவருக்கு பல ஒரு ஆசை ஒரு மாதுளம்பழம் சாப்பிட வேண்டும் என்பதாக ஆனால் நப்ஸு கேட்குது அவருக்கு அவருடைய நப்ஸு மாதுளம்பழம் சாப்பிட வேண்டும் என்று கேட்கின்றது நப்ஸு கேட்கின்றது என்ற காரணத்தால் மனம் விரும்புகின்றது நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டால் சாதாரணம் மனம் விரும்பு என்னுடைய மனம் விரும்புகின்றது அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் நப்ஸு கேட்குதுன்னு சொல்லுவோம் அவர் வாங்கி கொடுக்கவே இல்லை சாப்பிடவே இல்லை வாங்கி கொடுக்கலன்னா தான் சாப்பிடவே இல்லை ஒரு நாள் ரொம்ப அதிகமான ஒரு நிலை ஒரு மனோ எண்ணம் ஏற்பட்டு விட்டது சரி ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது என்னுடைய மனம் கேட்டுக்கொண்டே இருக்குது இன்னைக்கு சாப்பிட்றலாம் வாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு மாதுளம்பழம் வாங்கினார் வாங்கி அதை உடைச்சார் அது சில அந்த மணிகளை எடுத்து சாப்பிடுவதற்கான வாய்க்கிட்ட கொண்டு போனார் கொண்டு போன உடனே அவருக்கு நினைப்பு நப்சு சொன்னதை இன்று நாம் நிறைவேற்றுகின்றோம் என்னுடைய நப்சு சொன்னதை நான் இன்று நிறைவேற்றுகின்றேன் என்று நினைப்பு வந்தது வாய்க்கு அருகே கொண்டு அந்த மாதளம் பல அந்த முத்துக்களை வாய்க்குள்ள போடாம நப்சே இவ்வளோ நாள் நீ பக்குவமா இப்ப என்ன ஏமாத்த பாக்குறியா நான் சாப்பிட மாட்டேன் போ அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டேன் நம்மளால் முடியுமா அது மனிதர்கள் சாதாரண மனிதரால முடியுமா இது நப்சை பக்குவப்படுத்துவது இப்படித்தான் அப்படித்தான் செய்தார்கள் சகாபாக்கள் விடிய விடிய அவர்கள் தொழுதார்கள் அழுதார்கள் நல்ல காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால் சாதாரணமாக உங்களுடைய பழக்கம் ஏற்பட்டு என்பதல்ல மிகப்பெரிய முயற்சிக்கு பின்னால் அதனை மிகப்பெரிய ஜிஹாதுக்கு பின்னால் அந்த விஷயங்களை செய்து வைத்தார்கள் அதனால் அரசுல்லாய் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அந்த நப்சை நீ கண்ணியப்படுத்தினால் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்த கேட்குற சாப்பாடுலாம் கொடுத்த எல்லா விதமான உடைகளை உடுத்தி கொண்டாய் அப்போ உன் நல்லவன் சொல்லும் நீ நல்லவன் அதை கேவலப்படுத்துறது அப்படின்னு சொன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்கறதில்ல எதையும் சாப்பிட கொடுக்கறதில்லை என்று சொன்னால் அது உன்னை இழி இழிவுபடுத்திவிடும் இந்த நண்பன் இருக்கின்றானே உன்னிடத்தில் இருக்கின்றான் அதுதான் நப்சி என்பது அது ரொம்ப கெட்ட நண்பன் சஹாபாக்களையே தீர்ப்பு சொல்ல சொல்லி ரசுல்லா இந்த நண்பனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் இவ் உலகத்திலேயே ரொம்ப கெட்ட நண்பன் என்பதாக சொன்னார்கள் அந்த கெட்ட நண்பன் உங்களோட மனசை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நப்சு தான் என்பதாக சொல்லா சுவன் சொல்லித்தந்தார்கள் ஆக நப்ஸ் என்பது மனிதனை ஏமாற்றக்கூடியது மனிதனை வழிகெடுக்கக்கூடியது பெரும்பாலும் தீமைகளை சொல்லக்கூடியது அது மனிதனுக்குள்ளே நிரந்தரமாக அல்லாஹலா வைத்திருக்கின்றான் பொதுவாக அந்த நப்சை கட்டுப்படுத்துவதற்குரிய ஒரே வழி முன்னால் சொல்லப்பட்ட மூன்று விஷயங்கள் உணவை குறைப்பது பேச்சை குறைப்பது தூக்கத்தை குறைப்பது உணவை குறைத்தால் தூக்கம் தானாக குறைந்து விடும் தூக்கம் அதிகமாக வர்றது சாப்பாட்டினால்தான் நிறைய சாப்பிட்டா அதிகமாக தூக்கம் வரும் குறைவாக சாப்பிட்டால் தூக்கம் குறைவாக ஆகும் அதே மாதிரி உணவும் தூக்கமும் குறைவாக ஆகிவிடக்கூடிய நேரத்தில் பேச்சும் குறைந்துவிடும் பேச்சும் குறைந்துவிடும் ஏனென்று சொன்னால் இவர் பசியாக பட்டினியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தூக்கம் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேசுவதை அதிகமாக விரும்ப இது மனிதனுடைய இயல்பான தன்மையை நம்ம பார்க்கலாம் இந்த மூன்றின் மூலமாகத்தான் நப்சை வெற்றி கொள்ள முடியும் என்று சுல்லாய் சல்லா அலிசுல்வர்கள் சொல்லி தந்தார்கள் அதை நாம் செய்தாக வேண்டும் அது இந்த ஆயத்தின் மூலமாக அதையெல்லாம் அல்லாஹால நமக்கு தெரியப்படுத்துகின்றார் இங்க இன்னொரு விஷயம் நபி யூசுப் அலிசலாம் அவர்களுடைய மனமும் கூட ஆனால் அவர்கள் அல்லாஹத்தாலாவினால் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் பாபங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் பாதுகாப்புக்குரியவர்களாக இருக்கக்கூடிய நிலையில்தான் அவர்கள் நபிமார்களாக ஆக்கப்படுகின்றார்கள் அல்லாஹத்தாலாவுடைய ரஹம் ரஹம் அல்லாஹாலாவுடைய அருள் அவர்கள் மீது இருந்ததின் காரணமாக அந்த பெண்ணுடைய தீமையை விட்டும் யூசுப் அலி இஸ்லாம் தப்பித்துக் கொண்டார்கள் நானும் அல்லாஹுடைய அருளின் காரணமாகத்தான் தப்பித்துக் கொண்டேன் என்பதாக சொல்லுகின்றார்கள் வேறொரு ஹதீஸ் ரசூல்லாஸ்லாம் சொன்னார்கள் அல்லவா உங்களிடையே எவரும் மின்கும் அமலு உங்களிலிருந்து எவரையும் அவருடைய அமல் வெற்றி பெற செய்யாது நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எதுவும் உங்களை வெற்றி அடைய செய்யாது அமல்கள் எதுவும் உங்களை வெற்றி அடைய செய்யாதா சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது சகபாக்கள் கேட்டார்கள் யார சொல்ல தாங்களுமா அப்படின்னு கேட்டான் ஆம் நானும் தான் என்னுடைய அமலும் என்னை வெற்றி அடைய செய்யாது அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னையும் அணைத்துக் கொண்டால் தவிர என்பதாக சொன்னார்கள் அல்லாஹத்தாலாவுடைய வெற்றி அவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருள் நம்மீது இருக்க வேண்டும் அல்லாஹத்தாலாவுடைய அந்த நாட்டம் நம்மீது ஏற்பட வேண்டும் அல்லாஹ் நாடாமல் அல்லாஹத்தாலாவுடைய அந்த அருட்பார்வை இல்லாமல் எந்த மனிதனும் வெற்றி பெற முடியாது தன்னுடைய அமல்களை கொண்டு கூட வெற்றி பெற முடியாது என்பதாக சொன்னார்கள் சாஹாபாக்கள் திருப்பி கேட்டார்கள் யார சொல்ல அப்படியானால் ஏன் அமல் செய்ய வேண்டும் ஏன் செயல்பட வேண்டும் தொட வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுவது ரசுல்லா சல்லா அலிமர் சொன்னார்கள் நீங்கள் அமல் செய்யுங்கள் யாருக்கு அல்லாஹாலா வெற்றியை நாடி இருக்கின்றானோ ஈடேற்றத்தை நாடி இருக்கின்றானோ சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடி இருக்கின்றானோ இந்த உலகத்தில் அவர்கள் அமல் செய்யக்கூடியவர்களாகவே ஆகிவிடுவார்கள் யாருக்கு அதற்கு எதிரான நிலை இருக்கின்றதோ அவர்கள் அமல் செய்யாதவர்களாக ஆகிவிடுவார்கள் இப்போ அமல் செய்வதன் மூலமாகத்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்பது கிடையாது ஆனால் அமல் செய்வது சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக இருக்கின்றது அல்லாஹாலாவுடைய அருள் இல்லாமல் மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது ஆனால் அந்த அருளை பெறுவதற்கு காரணமாக அல்லாஹால அமல்களை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ற கருத்தை அந்த சொல்லி காட்டுகிறார் அதுபோன்று இங்கே நப்சுடைய தீமையை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹாலுடைய ரஹமத்து அருள் தேவை அந்த அருளை பெறுவதற்கு அமல் தேவை என்பதாக குறிப்பிடுகின்றார் இங்கே யூசுஃப் அலே அவர்கள் தங்களை பற்றி சொல்லும் போது என்னுடைய நப்சு இன்னாசி என்னுடைய ஆன்மாவை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை இன்னசல் அம்மாரத்தும் விஸ்ஸு நப்சி என்பது பெரும்பாலும் தீமையைத்தான் சொல்லி கொண்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தில் யூசுப் அலை அவர்கள் தங்களை பற்றி பெருமையாக பேசுகின்றார்கள் என்று அர்த்தமல்ல ஏனென்று சொன்னால் சில விஷயங்களை நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களை சில நேரங்களில் சில மனிதர்களிடத்தில் அதை வெளியாக வெளிப்படையாக சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படி சொல்லும் பொழுதுதான் நம்முடைய நிலையை பற்றி அவர்களுக்கு தெரியும் பொதுவாக பெருமை அடிக்கக்கூடாது தன்னை பற்றி பெருமையாக பேசக்கூடாது அல்லாஹால குரால் இடத்தில் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்பதாக சொல்லுகின்றான் நான் யார் தெரியுமா நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நான் பொய்யே பேச மாட்டேன் வியாபாரத்தில் நேர்மையாக நடப்பேன் தப்பே செய்ய மாட்டேன் என்னை பத்தி எல்லாத்தையும் கேட்டு பாருங்க நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின் எல்லா மனிதர்களும் சொல்லக்கூடிய பழக்கம் இந்த மாதிரி வாசகங்கள் வார்த்தைகள் இது தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் நான் யார் தெரியுமா என்று கேட்டு நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது பெரியதாக ஆக்கி கொள்வது என்பது இவராகவே அதை செய்து கொள்ளக்கூடாது நான் நல்லவன் என்று அடுத்தவர் சொல்ல வேண்டும் நான் பரிசுத்தமானவன் என்று மற்றவர் சொல்ல வேண்டும் ஆனால் இவரே சொல்லிக் கொள்ளுகின்றார் நல்லவர் என்பதாக அப்படி சொன்னால் குற்றத்திற்குரியது என்பதை அதே நேரத்தில் ஒரு சில மனிதர்களோடு நாம் பேச வேண்டியது இருக்கின்றது மனிதர்களிடத்தில் என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கின்றது என்னை பற்றி அவர்களுக்கு தெரியாது நான் யார் என்றே தெரியாது அதனால அந்த நேரத்தில் அந்த மாதிரி இடங்களில் அந்த மாதிரி மனிதர்களிடத்தில் என்னை பற்றி சொல்ல வேண்டும் அப்படி சொன்னாதான் என்னை பற்றி உள்ள நம்பிக்கை வரும் யார் தெரியுமா நான் இந்த மாதிரி உள்ளவன் என்னென்ன வேலைகளிலே ஈடுபடக்கூடிய இப்படி படித்திருக்கின்றவன் இன்ன மாதிரி செயல்படக்கூடியவன் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடியவன் என்னென்ன பதவிகளை வகிக்கக்கூடியவன் என்று என்னுடைய பதவிகளை என்னுடைய தொழிலை என்னுடைய விஷயங்களை என்னுடைய படிப்பை இவற்றையெல்லாம் நான் மற்றவர்கள் அந்த அவரிடத்திலே சொல்லும்போதுதான் என்னை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இடத்துல சொல்லிக்கொள்ளலாம் அதுபோன்று இங்கே யூசுஃப் அலி அவர்கள் தங்களை பற்றி சொல்லுகின்றார்கள் நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது ரொருபை யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பெருமையை பற்றி நிறைய சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் பெருமை அடிக்க கூடாது அது ஹராமாச்சு அது சொர்க்கத்திற்கு சொர்க்கத்திலிருந்து மனிதனை வெளிப்படுத்தக்கூடியது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்றெல்லாம் பல ஹதீசுகளை சொல்லுகின்றார்கள் ஆனால் ரசூல்ல அலிஸ் தங்களை பற்றி சொல்லும்பொழுது மக்களின் தலைவன் என்பதாக தங்களை பற்றி சொன்னார்கள் இது ரசூல்லாய் சல்லாஹ் சொல்லம் தங்களை பற்றி பெருமை பேசுவதற்கான சொன்ன வார்த்தை அல்ல ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் அவருடைய அந்தஸ்தை உலக மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம் அதனால்தான் அது அதோடு சேர்த்து ஒரு வாசகத்தையும் சேர்த்து சொல்லுகின்ற சொல்லுகின்றார் நான் பெருமைக்காக வெடி இதை சொல்லவில்லை பணிவுக்காக வெடி சொல்லுகின்றேன் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஆக மனிதனுடைய மனதிலே என்ன இருக்கின்றதோ அதை வைத்துத்தான் சொல்லக்கூடிய வாசகம் தீர்ப்பளிக்கப்படும் மனதிலே பணிவை ஏற்படுத்தி கொண்டு ஒரு விஷயத்தை மனிதன் மக்களுக்கு சொல்லுகின்றார் என்று சொன்னால் அது தவறாக ஆகாது ஆனால் அதே நேரத்தில் மனதிலே பெருமையை ஏற்படுத்தி கொண்டு மனிதன் அந்த வாசகத்தை சொன்னால் அது குற்றத்திற்குரியதாக ஆகும் என்ற கருத்தும் இங்கே விளக்கப்படுகின்றது இந்த நப்சுகள் ஏழு வகை அப்படின்னு சொன்னோம் ஏராளமான விளக்கங்களை மாசாலி ரஹமத்துள்ளா அல்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதே போல் ஹசரத் அப்துல்கார் மொஹிதீன் அப்துல்கார் ஜீலா நிகா சாஸீஸ் அவர்கள் தங்களுடைய சிறு நூலில் இந்த ஏழு விதமான நப்சுகளையும் எழுதி நப்ச அம்மாராவை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதாவது ரெண்டாவது அதற்கு மேல் உள்ள நிலை லவ்வாமாவுக்கு ஒரு மனிதன் போக வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் லவ்வாமா என்ற நிலையிலிருந்து முல்ஹிமா என்ற நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த செயல்களை எல்லாம் செய்தால் அந்த மனிதன் அந்த படித்தளத்திற்கு செல்ல முடியும் அதற்கு பின்னால் முத்தும வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் ஞானவான்கள் இடத்துல விலாயத்து ஒன்று ஒன்று இருக்கின்றது அல்லாத்தாலாவுடைய நேசம் அல்லாவுடைய நேசம் உடையவனாக தன்னை ஆக்கிக் கொள்வது அல்லாவிடத்தில் எவ்வளவு நெருக்கம் பெறுகின்றனோ அந்த அளவுக்கு அல்லாஹத்தாலாவுடைய விலாயத் என்ற நேசத்தை நெருக்கத்தை பெறக்கூடியவனாக அந்த மனிதன் ஆகிவிடுகின்றார் நெருக்கத்தை பெற விரும்புவன் நேசத்தை பெறக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான் இந்த விலாயத் என்ற அந்த நேசம் இருக்கின்றதே அது பல படித்தரங்கள் இருக்கின்றன ஆரம்ப நிலை சாதாரணமாக ஒரு ஆரம்ப நிலை என்று வைத்துக் கொண்டால் அதிலிருந்து விலையத்தினுடைய உச்சகட்டம் கடைசி நிலை அதாவது நுபுவத்துக்கு கீழே உள்ளது நபிப்பட்டம் என்பதற்கு கீழே உள்ளது அந்த வரைக்கும் உள்ள அந்த அளவுக்கு உள்ள ஒரு படித்தரம் என்பது ஆயிரம் படித்தரங்கள் இருக்கின்றன என்பதாக சொல்வார்கள் அல்விலத்து அல்பு மகாம் ஆயிரம் படித்தரங்களை கொண்டது அது ஆயிரம் படித்தரங்களுக்கு கீழே ஆரம்பமான படித்தரம் இருக்கு முதல் நிலை அந்த விலாயத்துடைய முதல் நிலையை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்று சொன்னால் முதல் படியை தொடன்னால் அவன் நப்ச முத்தும இன்னா உடையவனாக இருக்க வேண்டும் நப்ச முத்தும இன்னா வர்றதுக்கே கஷ்டம் எவ்வளோ சிரமம் எவ்வளோ பாடுபடணும் எவ்வளோ வேலைகளை செய்யணும் எவ்வளோ அமல் செய்யணும் எவ்வளோ ஜிகர் செய்யணும் எவ்வளோ ரியாசா பயிற்சி செய்யணும் எவ்வளோ முயற்சி செய்யணும் எவ்வளோ ஜிஹாத் செய்யணும் இத்தனை ஜிஹாத் இத்தனை வேலைகளுக்கு பின்னால் ஒரு மனிதன் முத்தும என்ற நப்சை அடைந்தால் ஆரம்படியே நிற்கின்றான் படித்த கிடைத்தது என்று சொன்னால் கிடைத்தது போன்றவர்களுக்கு அவர்களுக்கு அந்த ஆயிரமாவது படித்த நின்றார்கள் அவர்களை பற்றி நாம் சொல்லுகின்றோம் அவர்கள் உலகத்தில் உள்ள வலிமார்களுக்கு என்பதாக ஒரு பெயரும் இருக்கின்றது ஆனாலும் கூட அழிரலாவுடைய படித்தரத்தை அடைய முடியாது படித்தரை அடைய முடியாது அதே மாதிரி தாபியுடைய படித்தரத்தையும் அடைய முடியாது சகாபாக்களை பார்த்தவர்களுக்காக அவர்களுடைய படித்தரத்தை கூட தொடர் அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கக்கூடியவர் தெளிவுபடுத்துகின்றான் இந்த ஆயத்தை வைத்து ஏராளமான கருத்துக்களை எழுதி இருக்கின்றார்கள் ஒரு மனிதன் அந்த விலாயத்துடைய படித்தரத்தை அடையவதற்கு ஆரம்ப நிலை அடைவதற்கு முத்துமகின்னா என்ற நப்சு தேவை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அமல்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றார்கள் பட்டியலிட்டு காட்டுகின்றார்கள் மேலோங்கி செல்ல முடியும் ஏராளமான விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றன பொதுவாக நம்முடைய நப்சு எதை சொல்லுகின்றதோ அதை கேட்காமல் இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்னுடைய மனம் என்ன சொல்லுக மனம் சொல்லுகின்றபடி நடக்கக்கூடாது மனம் சொல்லுகின்றபடி நம்முடைய வாழ்க்கையை அழைத்து கொள்ளக்கூடாது இதற்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக உதவி கருவியாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டால் துவாதம் அல்லாஹால கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ரசூல்லாய் சல்லா அலை சொல்லம் அவர்கள் அவருடைய நப்ஸ் பக்குவப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவருடைய நஃ அம்மாராவை சேர்ந்தது அல்ல அல்லது லவ்வாமா அல்ல முல்ஹிமா அல்ல முத்மின்னா அல்ல காமினா என்று சொன்ன அடைசி படித்தரம் அதற்கும் மேலே உள்ளது அதற்கும் மேலே உள்ள அந்த படித்தாலும் அப்படிப்பட்ட உயர்தரமான சொல்லி தந்திருக்கின்றனர் அதிலே நப்சு சம்பந்தமான துவாக்கள் பல இருக்கின்றன ஒன்று என்னுடைய என்னை என்னுடைய நப்சின் பக்கம் ஒரு வினாடி நேரம் கூட நீ ஒப்படைத்து விடாது விடாதே கண் சிமிட்டும் நேரம் ஒரு வினாடி அல்லது ஒரு வினாடி கூட அதை விட குறைவான நேரம் ஒரு வினாடி விட குறைவான நேரமாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு அந்த நேரம் அளவுக்கும் கூட என்னுடைய என்னை ஒப்படைத்து விடாது அதாவது நப்சுக்கு கட்டுப்பட்டவனாக நீ ஆகிவிடாதே என்னை ஆக்கிவிடாதே என்று கேட்ட சொன்னார்கள் ரஹத்துலா அவர்கள் சொல்லும் பொழுது நஃ என்பது நீ ஏறிச்செல்லக்கூடிய வாகனமாக இருக்க தவிர நஃ என்பது உன் மீது ஏறி குதிரையாக வாகனமாக ஆகிவிடக்கூடாது சவாரி செய்யக்கூடியதாக ஆகிவிடக்கூடாது என்பதாக குறிப்பிடுகிறது நப்சின் மீது நாம் சவாரி செய்ய வேண்டும் அதாவது நப்சு என்பது நமக்கு வாகனமாக இருக்க வேண்டும் நாம் நப்சுக்கு வாகனமாக ஆகிவிடக்கூடாது அப்படின்னு சொன்னா நப்சு சொல்லுவதை எல்லாம் கேட்பது என்ற நிலை இருக்க கூடாது ஆனால் அதே நேரத்தில் நப்சு சொல்லக்கூடியது சரியாத்துக்கு உட்பட்டு இருந்தால் அப்படி உட்பட்டு இருப்பதை உட்பட்டு சரியாத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய காரியத்தை நப்சு சொல்லுவது என்பதை சிரமமான காரியம் அதே ரொம்ப கஷ்டமான நிலை அப்படி ஏதாவது ஒரு நேரத்தில் நப்சு சொல்லுவது சரியாத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் அதை செய்யலாம் சரியத்துக்கு மாற்றமாக இருந்தால் ரசூல்லாய் சல்லுடைய நடைமுறைகளுக்கு மாற்றமாக இருந்தால் எவ்வளவு பெரிய லாபம் வந்தாலும் சரி அதன் மூலமாக எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி அதை செய்யாமல் இருக்க வேண்டும் அதை நினைவில் வைத்துக் வேண்டும் நப்சு என்பது மனிதனுக்கு பெரும்பாலும் தீமைகளைத்தான் சொல்லும் அதை விட்டு தப்பிப்பதற்குரிய வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் குறிப்பிடுகின்றார்கள் இப்போ அந்த ஏழு நப்சு சொன்னால் அது மாதிரி இந்த நப்சுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை கட்டுப்படாத தன்மை எந்தெந்த செயல்களிலே இருக்கின்றன என்பதை பற்றி உள்ள விளக்கம் ஏராளமாக இருக்கின்றது அதெல்லாம் போராத்தி சொல்றது அப்படின்னு சொன்னால் அது நீண்ட விளக்கமாக ஆகிவிடும் சரி நப்சி பற்றி முன்னால் உள்ள சில ஆயத்துகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எங்க யூசுப் அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் ரஹீம் நிச்சயமாக என்னுடைய ரப் மன்னிக்கிறவனாக இருக்கின்றான் அருள் புரிபவனாக இருக்கின்றான் அல்லாஹாலா அல்லாஹத்தாலாவின் பக்கம் நம்மை திருப்பிக் கொள்ளும் பொழுது நம்முடைய எண்ணத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது நாம் செய்த குற்றங்களை மன்னிப்பான் அருளும் புரிவான் ரஹமத்தும் செய்வான் அல்லாஹத்தாலாவுடைய மகஃபீரத்து ரஹமத்து இரண்டும் கிடைப்பது மனிதனுக்கு மிகப்பெரிய காரியம் மனிதன் கொஞ்சம் அல்லாஹின் பக்கம் முயற்சி செய்தால் அல்லாஹத்தாலா ரஹ மகஃபீரத்தையும் ரகமத்தையும் தந்து விடுவதற்கு காத்திருக்கின்றான் என்ற கருத்தை அல்லாஹாலா இதிலே தெரியப்படுத்துகின்றான் சரி இப்போ யூசுஃப் அலி அவர்கள் இப்படி சொன்னார்கள் சிறையில் இருந்து வெளியே அவர்களை அழைத்து வர சொன்ன நேரத்தில் அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள் பிறகு அந்த பெண்களுடைய விஷயத்தை பற்றி கேட்டு பெண்களை கூப்பிட்டு அந்த பெண்களை கூப்பிட்டு அந்த அரசர் விசாரித்தார் யூசுஃப் அலே அவர்கள் நிரபராதி அவர் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை நான் அவரை தவறான வழிக்கு அழைத்தேன் என்று அந்த பெண்மணி சொன்னார் பிறகு யூசுப் அலே அவர்களை அந்த அரசர் இந்த மாதிரி அந்த பெண்களிடத்தில் கேட்டாகிவிட்டது அந்த பெண்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அந்த பெண் ஜலீஹா என்ற பெண் நான் தான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்தேன் அவர் நிரபராதியானவர் குற்றமற்றவர் என்பதாக ஒப்புக்கொண்டு விட்டார் ஆகவே நீங்கள் சிறையில் வெளியே வர வேண்டும் அரசர் உங்களை கூப்பிடுகின்றார் என்பதாக திரும்ப அதே ஆள் எந்த ஆள் கனவுக்கு விளக்கம் கேட்டு வந்தாரோ அதே மனிதர் எந்த மனிதர் முதல்ல யூசுப் அலி இஸ்லாமர்கள் சிறைச்சாலைக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் கூட போனாரோ அதே ஆள் திரும்ப வந்து யூசுப் அலி இஸ்லாம் சொல்லுகின்றார் அழைத்து வர சொல்லுகின்றார்கள் முதல்ல ஒரு தடவை அழைத்து வர சொன்னாங்க அந்த கனவுக்கு விளக்கம் சொன்ன நேரத்தில் அவர் போய் கூப்பிட்டு வாங்க அரசர் கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த அரசர் சொன்ன வாசகம் அந்த அரசர் சொன்னார் அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொன்னார் அழைத்து வாருங்கள் அதாவது கனவுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு சிறையில ஒருவர் இருக்கின்றார் உங்களுடைய கனவுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு அவர் நன்றாக விளக்கம் சொல்லுவார் என்று சொன்ன பொழுது அவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு மட்டும் அந்த அரசர் சொன்னார் இப்போ அப்படி அழைத்து வர சொன்ன போது அவங்க போகல பின் என்ன செஞ்சாங்க கனவு என்னன்னு சொன்னார் அந்த ஆள் வந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லி அனுப்பிவிட்டார் அனுப்பின பிறகு திரும்ப வந்து அந்த கனவுக்கு விளக்கம் சொன்ன பிறகு நிரூபித்த பின்னால் ஆரம்பத்தில் யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் அந்த பெண் தவறாக நடந்து கொண்டார் என்று அந்த பெண் தவறான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்து யூசுப் அலி சிறைச்சாலைக்கு அனுப்பும் பொழுது ஒரு கழுதையிலே ஏற்றி ஊரெல்லாம் ஊர்வலம் வந்து அதற்கு பிறகு சிறைச்சாலையில அடைத்தார் அடைத்தார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும் யூசுப் அலையாமர்கள் தவறு செய்தார் என்பது இப்படி ஒரு மனிதர் ஒரு அடிமையாக இருந்தவர் இந்த நாட்டுடைய நிதி மந்திரியுடைய தவறாக நடந்து கொண்டார் என்று பொதுவாக மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த கலங்கம் நீக்கப்பட வேண்டும் இவர்கள் நிரபராதி என்பதாக ஆக்கப்பட வேண்டும் அந்த பெண் தான் குற்றம் செய்தவர் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டி யூசுப் அலி சலாம் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்தார்கள் சொர்னா சொல்லி அனுப்பினார்கள் விசாரித்தார் அரசர் உண்மை வெளிப்பட்டு விட்டது உண்மை வெளியாகிவிட்டது என்பதாக அந்த பெண்மணியை அதை ஒப்பு கொண்டார் பிறகு யூசுப் அலிசலாம் அவர்களை அழைத்து வருமாறு அழைத்து வருமாறு மறுபடியும் அந்த அரசர் ஒரு அந்த ஆலை அனுப்புகின்றார் அதே ஆலை அனுப்புகின்றார் எப்படி சொல்றாங்க இப்ப கால மலிக் அந்த அரசர் சொன்னார் அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் அவரை எனக்கு ரொம்ப நெருக்கமானவராக நான் ஆக்கிக் கொள்ளுகிறேன் அவரை அழைத்து வாருங்கள் என்று மட்டும் சொன்னார் இப்ப யூசுப் அலைத்துடைய பரிசுத்தன்மை அவர் உயர்வான ஒரு மனிதர் அவர் ரொம்ப சுத்தமான மனிதர் மிகப்பெரிய அறிவாளி சிறந்த நல்ல பண்புகளை கொண்டவர் என்றெல்லாம் அவர் சொல்லி அனுப்பிய அந்த வாசகத்தில் இருந்து தெரிய வந்த காரணத்தினார் அரசர் பெரிய அறிவாளி அதனால் அந்த அரசர் விளங்கி கொண்டார் யூசுப் அலி அவர்கள் இப்படி இப்படி தன்மை உள்ளவர் என்பதாக அவரை போய் இப்பொழுது அழைத்து வாருங்கள் அவர் எனக்கு நெருங்கிய நண்பராக நான் ஆக்கிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றார் எனக்காக நான் அவரை இஹ்லாஸ் உடையவனாக ஆக்கிக் கொள்ளுகின்றேன் பரிசுத்தமான தன்மை உடையவராக நண்பராக நான் ஆக்கிக் கொள்ளுகின்றேன் அவரை அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார் யூசுப் அலி அவர்கள் போய் கூப்பிட்டாங்க வர்றாங்க இப்போ யூசுப் அல்லாம் அவர்கள் வெளியே வரும்பொழுது அந்த ஆள் வந்து கூப்பிட்டார் மறுபடியும் அஜிபில் மலிக் அல் ஆண் இப்போ உங்களுக்கு அந்த பெண்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டுட்டாங்க நீங்கள் இப்போ அரசர் உங்களை கூப்பிடுறாரு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த ஆள் சொன்னார் நீங்கள் வெளியே வந்து உங்களுடைய இந்த சிறை உடுப்புக்களை எல்லாம் இந்த துணிகளை எல்லாம் கழற்றி விட்டு கலைந்து விட்டு உங்கள் நல்ல துணிகளை அணிந்து கொண்டு அழகான துணிகளை உடுத்திக்கொண்டு நீங்கள் அரசு வர வேண்டும் என்பதாக யூசுஃப் அலைசலாம் அவர்கள் அதே மாதிரி அந்த சிறையில் இருந்த அந்த உடுப்புகளை எல்லாம் சிறைச்சாலே கைதிகளுக்கு தனி ஒரு உடுப்பு கொடுப்பார்கள் அதே மாதிரி அந்த காலத்திலும் இருந்தது அந்த உடையை உடுத்தி கொண்டு இருந்தார்கள் அதை எடுத்துவிட்டு உயர்தரமான சில உடைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன அதை உடுத்தி கொண்டார் உடுத்தி கொண்ட பின்னால யூசுஃப் அலேசலாம் அவர்கள் அரசபைக்கு வருகின்றார்கள் வரக்கூடிய நேரத்தில் வழியிலே ஆரம்பத்திலே இந்த துவாவை செய்து கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது இசத்தின் காரணமாக உன்னுடைய கண்ணியத்தின் பொருட்டால் நான் அவரிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக இந்த துவாவை செய்து கொண்டு வந்தார் பொதுவாக அரசரிடத்தில் போவது ஒரு அதிகாரி இடத்தில் போவது அதிகாரம் பெற்றவரிடத்தில் போவது என்ற நிலை ஏற்படும் பொழுது இந்த துவா துவா மிக பலன் தரக்கூடியதாக இருக்கும் ரசூலி சல்லா அலி சொல்லலாம் அவர்களும் இது மாதிரி துவாவை செய்து தந்து சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் அவர் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் அவரிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் இன்னும் சில முஃபஸிர்கள் வளமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் யூசுப் அலையலாம் அவர்கள் சிறையை வெளியே வந்த நேரத்தில் அந்த சிறைச்சாலையினுடைய அந்த சுவரிலே எழுதி வைத்த ஒரு வாசகத்தை எழுதி விட்டு வந்தார்கள் என்பதாக ஹாதா குபூருல் அஹியா இந்த இடம் இருக்கின்றதை இது உயிருள்ளவர்களுடைய கபர் இது ஓ பைத்துல் கவலையினுடைய வீடு இது தஜ்ருபத்துல் அஸ்திகா நண்பர்களுக்கு நண்பர்களை அனுபவப்படுத்தக்கூடிய ஒரு இடம் இது ஓ ஷமாத்து அதா எதிரிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய இடம் இது என்பதாக அந்த சிறைச்சாலையிலே இந்த நாலு வாசகங்களையும் எழுதி வைத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அது உயிர் உள்ளவர்களுக்கு அது கபறை போன்றது இப்போ சிறைச்சாலையில் சிறை கைதிகள் பல பேர் இருக்கிறாங்க பலவிதமான மனிதர்கள் இருக்காங்க அரசியல்வாதிகளில் சாதாரணமாக குற்றம் செய்யக்கூடியவர்கள் வரைக்கும் இருக்கிறாங்க ஆனால் இப்போ உள்ள அமைப்பு வேறு இதுக்கு முன்னால் உள்ள அமைப்பு வேறு அந்த காலத்துடைய அமைப்பு வேறு என்ன பொதுவாக சிறைச்சாலைக்குள்ளே போனாலே அது மனிதனுக்கு நரகத்தை போன்று நிலையை உண்டாக்கும் அதனால தான் இங்கே சொல்கிறாங்க இது குபூர் அஹையா உயிர் ஓட்டம் உயிர் உள்ளவர்களுடைய கபர்கள் இது கபர்களை போல் கபருக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அதுபோல சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் அதுபோன்று கவலைக்குரிய வீடு இது உள்ளே இருந்தால் கவலைதான் இருக்கும் மகிழ்ச்சி என்பதே இருக்காது நண்பர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவமிக்க இடம் இது யார் நண்பன் யான் பகைவன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சமாத்தத்துலாதா சிறைச்சாலைக்குள்ளே ஒருவர் அனுப்பப்பட்டு விட்டால் வெளியே இருக்கக்கூடிய அவருடைய எதிரிக்கு அது மகிழ்ச்சி ஆ நம்ம ஆளு போயிட்டோம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு இடம் என்பதாக எழுதி வைத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்ற பிறகு அரசருடைய சொன்னார்கள் என்னுடைய உலகத்திற்கு என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன் என்னுடைய ரப்பு அவருடைய படைப்பினங்களை விட்டும் என்னை பாதுகாப்பதற்கு போதுமானவன் அவனுடைய சொல்லிர் அரசர் யூசு அலி இஸ்லாம் அவர்களை பார்க்கின்றார்கள் உள்ள போறாங்க பார்த்த உடனேயே அரசர் விளங்கி கொண்டார் இவர் ஒரு அற்புதமான மனிதர் மிகச்சிறந்த அறிவாளி மிக நேர்த்தியானவர் உன்னதமான பண்புகள் உள்ளவர் என்பதை அவரை பார்த்த உடனே யூசுப் அலையாமர்களை பார்த்த உடனே விளங்கிக் கொண்டார் காரணம் என்ன யூசுஃப் அலையாமர்கள் அல்லாவுடைய நபி அவருடைய அல்லாவுடைய ரசூல் அவர்களை பார்த்த உடனே அந்த அரசர் விளங்கி கொண்டார் இவர் ரொம்ப அருமையான மனிதர் என்பதாக விளங்கி கொண்டு யூசுப் அலையலாம் அவர்கள் அவருக்கு சலாம் சொன்னார்கள் அவர் இவர் அரபியிலே அஸ்லாம் அலைக்கம் என்பதாக அரபியிலே சொன்னார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது ஏன்னா யூசுப் அலையாம் அவர்களுக்கு முன்னதாக அவர்கள் அவர்களுடைய பாட்டனார் நபி இப்ராஹிம் அலே அவர்கள் யூசுப் அலையாத்துடைய பாட்டனர் நபி இஸ்மாயில் அலையாம் அவர்கள் ஜுருஹும் என்ற ஒரு கூட்டத்தார் மக்காவிலே இப்ராஹிம் அலே அவர்கள் இஸ்மாயில் அலையலாம் அவர்களை குழந்தையாக கொண்டு வந்து விட்டு சென்ற நேரத்தில் அந்த பகுதியிலே வந்து தங்கிய குடியேறிய ஜுருஹும் என்ற கூட்டத்தாரின் மூலமாகத்தான் இஸ்மா அரபியை கற்றுக்கொண்டார்கள் அரபி மொழி ஆரம்பமானது அந்த நேரத்தில் இருந்து என்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் அதற்கு முன்னால் எவ்வளவு காலம் என்பதற்கு குறிப்பில்லை அந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் கடை கணக்கெடுத்தால் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகின்றன இப்ப யூசுப் அலையாம் அவருடைய தந்தை ஏகோப் அலே இஸ்லாம் யகோப் தந்தை இசாக் அலி இஸ்ஹாக் அலையாத்துடைய சகோதரர் இஸ்மாயில் அலி இஸ்மாயில் அலி இஸ்லாம் தான் இந்த அரபி மொழி அதிகமாக பேசப்பட்டு வந்தது ஆகவே அரபி மொழியை நன்றாக கட்டிருந்தார்கள் நபி யூசுப் அலிசலாம் அவர்கள் அரபியிலே இங்கே சொன்னால் அஸ்ஸலாம் அழைக்கும் என்பதால் இது என்ன மொழி என்பதாக அவர் கேட்டார் நீ சொன்ன சொல்லுகின்றாய் ஒரு முகமன் சொல்லுகின்றாய் இது என்ன மொழி என்பதாக கேட்டார் இது என்னுடைய சிறிய தந்தை அதாவது இஸ்மாயில் அலி அவர்களை குறித்து சொல்லுகின்றார் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களுடைய மொழி அவர்கள் பேசிய மொழி என்பதாக சொன்னார்கள் பிறகு தங்களுடைய நாட்டு மொழி யூசுப் அலையாம் அவர்களுடைய தந்தை யாஹூப் அலையாத்துடைய அந்த நாட்டு கண்ணானுடைய அந்த நாட்டுடைய மொழி இருக்கின்றது அது அபிரானி ஹிப்ரூ பாஷை அது அந்த ஹிப்ரு மொழியிலே அரசரிடத்திலே பேசினார் அரசர் அந்த ஹிப்ரு மொழியிலேயே பதிலும் சொன்னார் நீண்ட நேரம் பல கேள்விகளை கேட்டார் பல மொழிகளை பேசினார் அவர் பல மொழிகளை பேசினார் எல்லா மொழிகளிலும் ஹசரத் யூசுப் அலி அவர்கள் பதிலளித்தார்கள் எந்த மொழியை கேட்கின்றாரோ கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு அவர் எந்த மொழியிலே சொல்லுகின்ற அந்த மொழியிலே பதில் இப்படியே உரையாடியது எழுபது மொழிகள் பேசப்பட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது அரசர் எழுபது மொழிகளை கற்று தந்தார் எழுபது பேசினார் எழுபது மொழிகளிலும் திருப்பி பதில் சொன்னார்கள் யூசுப் அலிம் அவர்கள் கூடுதலாக அரசருக்கு தெரியாத இரண்டு மொழிகளிலும் பேசினார் யூசுப் அலி அவர்கள் அந்த இரண்டு மொழி அது அரபி ஒன்று இப்ரூ மொழி அபிரானி ஒன்று என்பதாக சொல்லு தெரியவில்லை மொழிகள் தெரிந்த உடனேயே அரசர் சொன்னார் நான் என்ன நினைத்தேனோ அதை விட அதிகமாக இருக்கின்றார் என்ன நினைத்தேனோ அதை நல்லவராக இருக்கின்றார் என்பதாக சொல்லி யூசுப் அலிஸ்லாம் அவர்களை பற்றி பெருமை போராட்டி பேசினார் அவர் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லிய பொழுதே அவரை பற்றி கணி யூசுப் அலையாம் அவர்களை பற்றி அந்த அரசு கணித்துக் கொண்டார் இவர் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவராக இருக்க வேண்டும் உயர்தரமான மனிதராக இருக்க வேண்டும் என்று கணித்துக் கொண்டார் ஆனால் நேரடியாக பார்த்து பேசிய அந்த மதிப்பும் மரியாதையும் இன்னும் அதிகமாக ஆனது அதனால யூசுப் அலையா அவர்களை பார்த்து இந்த பேசியவுடனே அந்த பேச்சு முடிந்த உடனேயே அரசர் தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து எழுந்து வந்து யூசுப் அல்லாம் அவருடைய கால்களை தொட்டு அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் அந்த காலத்தில் அது ஆகுமாக்கப்பட்டிருந்தது யூசுப் அலையலாம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர்கள் பின்னால் சஜிதா செய்கின்றார்கள் சஜிதா செய்யக்கூடிய ஒரு சிறந்த மனிதருக்கு தாழ்ந்த மனிதர் ஒரு தலைவருக்கு தனக்கு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள் சஜிதா செய்வது நம்முடைய மார்க்கத்தில் சலாம் சொல்லக்கூடியது அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள் முத்தமிட்டார்கள் என்பது அதனுடைய பொருள் பிறகு அவர் கீழே நின்று கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் மக்களுடைய இடத்துல அல்லது மந்திரியுடைய இடத்துல அரசர் மேலே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து எழுந்து வந்து இவருக்கு மரியாதை செலுத்தி யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வைத்துக் கொண்டார் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அந்த அரசர் பேசிய பொழுது அவளை மட்டும் மற்ற முபசிரின்கள் சகாபாக்கள் முபசிரின்கள் சொல்ல கருத்து அவர்கள் எழுபது மொழி பேசினார்கள் என்னென்ன மொழியிலே பேசினார்கள் இப்படி எல்லாம் பேசினார்கள் அரசர் எழுந்து வந்தார் மரியாதை செய்தார் உள்ள கருத்துக்கள் அதெல்லாம் மற்ற இமாம்கள் அவரிடத்தில் அவர் பேசிய பொழுது யூசுப் இடத்துல அரசர் பேசிய பொழுது கால அரசர் சொன்னார் இன்னக்கல் யோம லதை நாம நிச்சயமாக நீர் இன்றைய நாளிலே நம்மிடத்தில் ரொம்ப அந்தஸ்திற்குரியவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் ஆகிவிட்டீர் என்பதாக சொன்ன யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சான்று வழங்குகின்றார் என்று சொல்லுகின்றார் நீர் நம்மிடத்திலே ரொம்ப அந்தஸ்துள்ளவராக இருக்கின்றேன் உண்மை நாம் மிகப்பெரிய அந்தஸ்துள்ளவராக நாம் ஆக்கி வைத்து ஆக்கி வைத்துள்ளோம் அதே மாதிரி நம்முடைய நம்பிக்கைக்குரியவராக உண்மை ஆக்கிவிட்டோம் என்பதாக சொல்லுவார் அமீன் இன்னக்க இன்னக்கல் யோம லதை நாம நிச்சயமாக நீர் நம்மிடத்தில் விளக்கங்கள் ரசூல்லாம் சொன்னாங்க குறிப்பிடுகின்றனர் அந்த அரசிடத்தில் யூசுப் அல்லாம் கேட்டாங்களா இந்த கனவு கண்டு சொல்லிவிட்டீங்களே ஆழ்ட அந்த கனவை திருப்பி சொல்லுங்க அப்படின்னா ஏன்னா ஒரு ஆள் சொல்லிவிட்டு அவர் எனக்கு சொல்லி நான் அந்த விளக்கம் சொன்னேன் அதை விடவு கண்ட நீங்களே சொன்னார் என்ன சொன்னால் அதேதான் நேரடியாக அரசு கேட்கின்றார்கள் சொன்னார்கள் அரசர் சொன்னார் இத மாதிரி ஏழு கொழுத்த பசுக்கள் ஏழு மெலிந்த பசுக்கள் இருக்கின்றன இந்த மெலிந்த பசுக்கள் ஏழு கொழுத்த பசுக்களை சாப்பிட்டு விடுவதாகவும் நன்றாக விளைந்திருக்கக்கூடிய ஏழு கதிர்கள் கதிர்களை விளையாத ஏழு கதிர்கள் ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடிய பதறாக இருக்கக்கூடிய ஏழு கதிர்கள் சாப்பிட்டு விடுவதாகவும் கனவு கண்டேன் என்று கனவை சொன்னார் அப்போ யூசுப் அலி இஸ்லாமர்கள் முதல்ல சொன்ன மாதிரியே திரும்பி பதில் சொன்னார்கள் உங்களுடைய இந்த நாட்டிலே ஒரு ஏழு வருஷம் இதிலிருந்து ஏழு வருஷம் இதற்கு பின்னால் மிக செழுமையான ஒரு காலம் ஏற்படும் எங்கு பார்த்தாலும் செழிப்பாக இருக்கும் ஏராளமான தானியங்கள் விளையும் பயிர் காய்கறிகள் மற்ற பொருள்கள் எல்லாம் ஏராளமாக விளையும் அப்படி விளைந்த பின்னால் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னால் நேர் மாறான ஏழு ஆண்டுகள் பஞ்சத்துறை ஆண்டுகள் வரும் அதனால் நீங்க இந்த செழுமையாக விளையக்கூடிய விளைச்சல் ஏற்படக்கூடிய இந்த காலத்திலேயே பின்னால் வரக்கூடிய அந்த பஞ்சத்துடைய காலத்திற்கு சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக விளக்கம் சொன்னார்கள் முதல்ல சொன்ன மாதிரி அதாவது அந்த விளையக்கூடிய தானியங்களை கதிர்களோடு சேர்த்து அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும் எது தேவையோ எவ்வளவு உணவுக்கு தேவையோ அதை மட்டும் மக்களுக்கு கொடுத்து மீதி உள்ளதை அந்த தாளோடு சேர்ந்து அந்த கதிரோடு சேர்ந்து அப்படியே அடுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு ஏழு ஆண்டுகள் வரும் அந்த நேரத்தில் அந்த நெல்மணிகளை அல்லது தானி தானியங்களை எடுத்து மக்களுக்கு உபயோகித்து கொள்ளலாம் அந்த கதிர்களை எடுத்து கால்நடைகளுக்கு அதை தீவிரமாக கொடுத்து விடலாம் அதோட அதை சேர்த்து வைக்கிறதுக்கு போன வாரமாக ஒரு கருத்து சொன்னோம் அப்படி அந்த தாளோடு கதிரோடு சேர்ந்து வைக்கிறதுக்கு ஒரு கருத்து என்னன்னு அந்த நெல்லில் அந்த தானியங்களில் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும் வண்டு வைக்காமல் அது ஒரு மிக மிகப்பெரிய பிரயோஜனம் இன்னொரு பிரயோஜனம் என்னவென்று சொன்னால் அறுக்கப்படாமல் அப்படியே தாளோடு அந்த கதிர்களோடு அப்படியே வைத்தால் நெல் மணிகளை கோதுமையை எடுத்து மனிதர்கள் சாப்பிட்டுக் அந்த வைக்கோலை எடுத்து கால்நடைகளுக்கு பயன்படுத்திக் அதுக்கு தீவிரமாக ஆக்கிக் இரண்டு விதமான பலன்கள் அதிலே உண்டு என்ற கருத்தையும் அரசிடத்தில் சொல்லி காட்டினார்கள் இப்போ அரசர் யோசனை பண்ணார் ஏழு வருஷம் விளையக்கூடிய அந்த தானியங்கள்லாம் சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய இடம் வேணும் பாதுகாப்புக்கு எவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் செய்யணும் யார் பாதுகாக்கிறது இவ்வளோ பெரிய வேலை யார் செய்யறது அதுக்கு ஆளுக்கு எங்கே போகிறது என்றெல்லாம் ரொம்ப யோசனை பண்ண ஆரம்பித்தால் சொன்னார் அதாவது யூசுஃப் அலி அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது நீங்கள் அப்படிலாம் யோசனை பண்ண கால் அவர் சொன்ன யூசுப் அலி சொன்னார்கள் இஜாலி அலா ஹசா இன் எல்லாம் இருந்து இந்த எகிப்து நாட்டினுடைய ஹசானாவுடைய பொறுப்பை நிதியுடைய நிதி அமைச்சகத்தினுடைய பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் இன்னி ஹபீல் அலீம் நிச்சயமாக நான் பாதுகாக்க கூடியவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் நான் இருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் என்பதாக அல்ல குறிப்பிடுகின்ற நீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த பொறுப்பை என்ன கொடுத்திருந்த நான் பார்த்துக்கிறேன் நான் பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னது முதல்ல சொன்ன மாதிரி அதாவது பெருமை அடிப்பதற்காக வேண்டி தன்னுடைய புகழை சொல்லி காட்டுவதற்காக சொன்னதல்ல அந்த நேரத்தில் அது தேவை இப்படி சொல்லாவிட்டால் இவர்களை பற்றி அவருக்கு தெரியாது அறிவாளி நல்ல சிறந்த குணம் உடையவர் அவருக்கு அந்த நேரத்துக்கு தெரியும் ஆனா யூசுப் அல் இப்ப என்ன சொல்றாங்க கேட்டா நிதி பொறுப்பை என்னிடத்தில் கொடுங்கள் நிதி அமைச்சகத்தினுடைய பொறுப்பை என்னிடத்தில் கொடுங்கள் அந்த ஏழு ஆண்டுகள் விளைந்து வரக்கூடிய அந்த பொருளை சேமித்து வைத்து அடுத்து வரக்கூடிய பஞ்சத்தினுடைய ஆண்டுகள் ஏழு ஆண்டுகளிலே மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் அதை முழுமையாக நான் செய்வேன் அப்படி செய்யக்கூடிய அந்த விஷயத்திலே நீங்கள் எந்த விதமான நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் யாரு தெரியுமா ஹபீலுன் அதீம் நான் பாதுகாக்கக்கூடியவன் அந்த விளைந்து வரக்கூடிய பொருள்களை எல்லாம் வைத்து அதை பாதுகாத்து மக்களுக்கு தரக்கூடிய பொறுப்புள்ளவன் நான் அதற்குரிய ஆற்றல் என்னிடத்தில் இருக்கின்றது அதே எப்படி சேமிக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் எப்படி சேமித்தால் கெட்டுப்போகாமல் இருக்கும் அடுத்து வரக்கூடிய பஞ்சத்துறை அந்த ஏழு ஆண்டுகளில் எப்படி விநியோகிக்க வேண்டும் எந்தெந்த முறையில் அதில் செயலாற்ற வேண்டும் என்ற அறிவுகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன ஏனென்றால் என்னுடைய அல்லா தால தந்திருக்கின்றான் தந்திருக்கின்றான் அவனிடத்தில் இருந்து பெற்ற அந்த அறிவு இருக்கின்றது அதன் மூலமாக நான் இதனை செய்வேன் என்ற கருத்தை யூசுப் அலை இஸ்லாமர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றனர் மற்றொரு கருத்தும் நான் முன்னாள் சொல்லிட்டேன் ஒரு மனிதர் தன்னை பற்றி பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடாது பெருமை என்பது குற்றத்திற்குரியது ஆனால் அதே நேரத்தில் ஒரு இடத்திலே தன்னை பற்றி உள்ள விளக்கத்தை அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் என அவருக்கு என்னை பற்றி தெரியாது என்னுடைய இலையை பற்றி தெரியாது தெரிந்தால் அவர் அந்த பொறுப்பை என்னிடத்தில் கொடுப்பார் அல்லது வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஏற்படலாம் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என்று இருந்தால் என்னை பற்றி அவரிடத்தில் என்பதையும் யூசுப் அலி வாசகம் தெரிவிக்கின்றது அரசருக்கு தெரியாது இவர் இப்படிப்பட்ட தன்மை உள்ள யூசுப் அலிசலாம் அவர்களை பற்றி இன்னென்ன தன்மை உள்ளவர்கள் என்று தெரியாது அல்லாஹாலாவுடைய ஏற்பாடு அவருடைய தந்தையை பிரித்து சகோதரருடைய சூழ்ச்சியின் மூலமாக அங்கே கொண்டு வந்து கிணற்றிலே போடப்பட்டு பிறகு அடிமையாக விற்பனை செய்யப்பட்டு எகிப்து நாட்டில் அந்த நிதி மந்திரியுடைய வீட்டிலே அடிமையாக இருந்து பின்னால் சிறைச்சாலைக்கு சென்று சிறையிலிருந்து வெளியாக்கப்பட்டு அந்த நாட்டுடைய மிகப்பெரிய அரசராக ஏன்னா அந்த அரசர் பிறகு ஓய்வு எடுத்துக்கொண்டார் யூசுஃப் அலி இஸ்லாம் அந்த நாட்டை ஆழக்கூடிய மிகப்பெரிய அரசராக நியமனம் செய்யப்பட்டார் என்று வரலாறு கூறுகின்றது ஆகவே அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹால இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினான் அல்லாஹ் நடத்தி காட்டினான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இங்கே யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களை பற்றி அறிமுகப்படுத்தி என்னை இந்த பொறுப்புக்கு நியமனம் செய்யுங்கள் நான் அதை பாதுகாத்து அதற்கு தேவையான எல்லா அறிவையும் நான் பெற்றவனாக இருக்கின்றேன் பாதுகாப்பேன் என்பதாக சொல்லிக் கொண்டார் அதே மாதிரி அந்த அரசர் யூசுப் அலி இஸ்லாம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார் என்பதாக குறிப்பிடப்படுகின்ற அடுத்த வாரம் சம்பந்தமான வேறு விளக்கங்கள் பின்னாலே சொல்லப்படும் யூசுப் அலையா ஆரம்பத்தில் சொல்லியபடி யூசுப் அலையாம் அவருடைய சரித்திரத்தில் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன இப்ப சொன்னோம் முதல்ல சொன்ன கருத்தில அந்த வாசகத்திலே நப்சை பக்குவப்படுத்துவது நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ளுவது நப்சுடைய பின்னாலை செல்லாமல் நப்சை நமக்கு தாபியாக பின்னால் வரக்கூடிய அமைப்பிலே ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கி தரக்கூடியது நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நப்சுக்கு கட்டுப்படக்கூடாது நப்சு நாம் சொல்லக்கூடிய அமைப்பிலே நப்சை நாம் கட்டுப்படுத்தி அடைக்க ஆள வேண்டும் என்பது சட்டமாக ஹர்சுல்லா சவஹாசு நிறைய சொல்லித் தருகின்றார்கள் அதை இந்த ஆயத்திலிருந்து பெறுகின்றோம் இரண்டாவதாக யூசுப் அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட ஏற்பட்ட அந்த பல்வேறு விதமான படிப்பினைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சுட்டி காட்டுவதாக அதையும் தெரிந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய நல்ல விளக்கங்களை நம்ம தலா தந்துவாராக பேரால் எழுநூற்றி பத்தாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத்து யூசுப் என்ற அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஏழு ஆயத்துகள் ஐம்பத்தி ஆறு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்படும் பலமான செழிப்பான ஏழு ஆண்டுகள் முன்னால் வரும் அந்த ஏழு ஆண்டுகளிலே மக்கள் மிக செழிப்பாக இருப்பார்கள் நாடெங்கிலும் தானியங்களும் காய்கறிகளும் பயிர் பச்சைகளும் கால்நடைகளும் மிக அபரிமிதமாக செழித்து வளரும் அந்த நேரத்தில் அதை சேமித்து வைத்து அடுத்து வரக்கூடிய பஞ்சத்துடைய ஏழு ஆண்டுகளிலே அதனை மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்பதை கனவுக்கு விளக்கமாக சொன்னார்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பை யார் நிறைவேற்றுவது என்று அந்த அரசர் சொன்னபொழுது என்னை அந்த பொறுப்புக்கு நியமனம் செய்யுங்கள் நான் அதை பாதுகாத்து அதற்குரிய வழிவகைகளை தெரிந்து அறிந்து அதனுடைய முறைப்படி நான் செய்து கொள்ளுகின்றேன் என்பதாக யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் முன்வந்து சொன்னார்கள் அதே அந்த அரசர் யூசுப் அலேஸ்லாம் அவர்களை அந்த நாட்டினுடைய நிதி மந்திரியாக ஆக்கினார் காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக அரசர் தன்னுடைய பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களே அந்த நாட்டினுடைய ஏகபோக சக்கரவர்த்தியாக ஆக்கப்பட்டார்கள் அலாதை அடுத்து சொல்லுகின்றான் கதாலிக்க மக்கன்னாலி யூசுஃப இவ்வாறுதான் அதாவது ஆரம்பத்தே சகோதரர்களாக கிணற்றில் தள்ள பாழ்கிணறு தள்ளப்பட்டார்கள் பிறகு ஒரு வியாபார கூட்டத்தாரிடத்தில் சில அற்ப காசுகளுக்கு அடிமை என்பதாக சொல்லி விற்கப்பட்டார்கள் அடிமையாக எகிப்து நாட்டினுடைய மந்திரியுடைய வீட்டிலே வந்து வளர்ந்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண் மூலமாக பலவிதமான சோதனைக்கு உள்ளானார்கள் அதனால் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பிறகு அவர்களை அல்லாஹத்தால ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னால் சிறையில் இருந்து வெளியாக்கினார் நாம் மக்கண்ணாலி யூசுஃபை யூசுஃப் அலைசலாம் அவர்களை நாம் உயர்ந்த இடத்திலே ஆக்கினோம் பில் அருள் இந்த பூமியிலே எகிப்து நாட்டினுடைய இந்த பூமியிலே உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்களாக அவர்களை நாம் ஆக்கினோம் எத்த பவ்வா உ மின்ஹா ஹை சுயா அவர் எங்கே விரும்புகின்றாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் அந்த நாட்டிலே சென்று வரக்கூடிய தன்னுடைய செயலை செய்யக்கூடிய ஒரு சுதந்திரமான மனிதராக அவர் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த நாட்டினுடைய மிக பிரதானமான ஒரு பொறுப்பிலே நிமயனம் செய்யப்பட்டார்கள் என்றாலும் கூட காலப்போக்கில் அவர்கள் அந்த நாட்டினுடைய அரசராக மாற்றப்பட்டு விட்டார்கள் பிறகு அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதுதான் சட்டமாக அந்த நாட்டிலே இருந்தது எதை அவர்கள் சட்டமிடுகின்றார்களோ அதை கட்டாயமாக மக்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலையை அல்லாஹலை ஏற்படுத்திவிட்டார் அதைத்தான் அல்லாஹலை ஐஸ் ஏஷா அவர் நாடிய விதத்தில் அந்த நாட்டிலே அவர் செயல் புரிந்து வந்தார் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி வந்தார் என்ற லாகத்தால சொல்லுகின்றான் பழைய ஏற்பாடு அதாவது தௌராத் வேதத்தில் இருக்கக்கூடிய செய்தி இன்றும் அந்த வேதத்திலே நாம் பார்க்கலாம் பைபிளிலே பார்க்கலாம் அந்த நாட்டு அரசன் பொதுவாக எகிப்து நாட்டிலே யார் அரசாட்சி செய்கின்றார்களோ அவர்களை ஃபிரௌன் என்று சொல்லுவது வழக்கம் மூசா அலை இஸ்லாம் அவருடைய காலத்திலே ஒரு ஃபிராவின் இருந்தான் என்று சொல்லுகின்றோம் அது குரானிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றோம் அல்லாஹால சொல்லுகின்றான் அதற்கு முன்னால் ஆட்சி செய்தவருடைய பெயரும் ஃபிராவன் தான் பட்ட பெயராக அது கொடுக்கப்பட்டது அதே போன்று அதற்கு பின்னால் வந்தவன் ஃபிராவின் என்பதாக சொல்லப்பட்டான் இப்போ அந்த யூசுஃப் அலிசலாவுடைய காலத்தில் அந்த நேரத்தில் இருந்த அந்த மன்னர் இருக்கின்றாரே வலீதுபுல் ரயான் என்பவர் அவரும் ஃபிராவின் என்பதாகத்தான் அலை அழைக்கப்பட்டார் ஆனால் அவர் சிறந்த நல்ல மனிதராக இருந்தார் நீதியை நேர்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார் அதனால் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் மூலமாக பின்னால் அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதை தௌராத்துடைய வேதத்திலே இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது பின்னும் பார்வோன் என்பவன் யோசப்பை நோக்கி அதாவது யூசுஃப் அலே அவர்களை பார்த்து சொன்னான் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை நான் அதிகாரியாக ஆக்கிவிட்டேன் பார்வோன் தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசப்பின் கையில் போட்டான் இந்த மன்னர் யூசுப் அலே கரத்திலே தன்னுடைய மோதிரத்தை முத்திரை மோதிரத்தை அணிவித்து இன்று முதல் இந்த நாட்டுக்கு நீதான் அரசன் என்பதாக ஏக சக்கரவர்த்தியாக உன்னை நான் ஆக்கிவிட்டேன் என்பதாக சொன்னான் தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேலே அவரை ஏற்றி திண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறி எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் அந்த அரசனுக்கு ஒரு பெரிய ரதம் இருந்தது அதில் ஊர்வலம் வருவான் அதே போன்றுள்ள இன்னொரு ரதத்தின் மீது யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றி வைத்து முன்னால் அறிவிப்பு செய்யக்கூடிய ஒருவர் அறிவிப்பு செய்யும்படியாக சொல்லி சொன்னான் இவரை நீங்கள் அடிபணியுங்கள் இவருக்கு நீங்கள் அடிபணியுங்கள் இந்த தேசம் முழுமைக்கும் இவரைத்தான் நான் அதிகாரியாக ஆக்கியிருக்கின்றேன் என்பதாகவும் சொல்லச் செய்தான் அந்த மன்னன் பின்னும் பார்வோன் என்பவன் யோசோப்பை நோக்கி நான் பார்வோன் நான் ஃபிராவோன் ஆனாலும் எகிட்டு தேசத்திலுள்ள எந்த ஒருவனும் உன்னுடைய உத்தரவில்லாமல் தன்னுடைய கையையாவது தன்னுடைய காலையாவது அசைக்க கூடாது என்றும் அந்த அரசன் கட்டளையிட்டான் என்பதாக பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது யூசுஃப் அலேஸ்லாம் அவர்களுக்கு அந்த மன்னன் எவ்வளோ பெரிய மதிப்பளித்தான் எவ்வளோ அதிகாரத்தை வழங்கினான் என்பது அதிலே தெரியப்படுத்தப்படுகின்றது அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மனிதனும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சரி அது யூசுப் அலேஸ்லாம் அவருடைய உத்தரவின் மீது தான் செய்யப்பட வேண்டுமே தவிர அவர் அவருடைய இஷ்டத்திற்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று அந்த நாட்டில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் முழு அதிகாரியாக யூசுப் அலையாம் அவர்களை அந்த மன்னன் ஆக்கி வைத்தான் என்பதாக அந்த வாசகம் சொல்லிக்காட்டுகின்றது அப்படி யூசுப் அலையாம் அவர்கள் எகிப்து நாட்டுடைய அரசராக நியமனம் செய்யப்பட்ட பின்னால் அங்கிருந்த பல்வேறு விதமான தீமைகளையெல்லாம் கொலைந்து நீதியையும் நேர்மையும் நிலை நிலைநாட்டினார்கள் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ செய்தார்கள் செழிப்பான ஆரம்ப ஏழு ஆண்டுகள் அதில் வரக்கூடிய வருமானங்கள் அதில் இருக்கக்கூடிய தானியங்கள் மற்ற விளை பொருள்களை எல்லாம் மக்களுக்கு தாராளமாக வழங்கினார்கள் யூசுஃப் அலே இஸ்லாம் அவருடைய இந்த ஆட்சியை கண்டு மக்கள் எல்லாம் ஆனந்தப்பட்டார்கள் ஆண்களும் பெண்களும் மகிழ்ச்சிகரமாக இருந்தார்கள் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய அந்த ஆட்சியில் மக்கள் நலன் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார்கள் பெரும் பெரும் குடோன்களை கட்டினார்கள் பெரும் பெரும் மாளிகையை போன்றுள்ள தானியங்களை தேக்கி வைக்கக்கூடிய பொருள்களை தேக்கி வைக்கக்கூடிய குடோன்களை ஏற்படுத்தினார்கள் பின்னால் ஒரு காலம் அதாவது செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே சேமிக்கப்பட வேண்டும் உணவுப் என்பதற்காகவே அந்த குடோனை கட்டி மக்களுடைய தேவைக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியெல்லாம் அங்கே சேமித்து வைத்தார்கள்